கீழ்ப்படிதலுக்கு மாதிரியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு அறிவா கீழ்ப்படிதலா Knowledge or obedience. வாசிக்க வேண்டிய வேத பகுதி இரண்டு பேர முதலாம் அத்தியாயம் ஐந்து முதல் பன்னிரண்டு வசனங்கள் இப்படி இருக்க நீங்கள் அதிக கவனம் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட தன்னடக்கத்தையும் தன்னடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க விடாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கவனமாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறிவிடுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரமாகியேசு கிறிஸ்தவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் நுழைவு உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழைக்கப்படும் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாய் இருக்க மாட்டேன் இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயார் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரியமான மேசியாவினுடைய பாடுகளை குறித்த ஒரு அத்தியாயம் அதிலே பதினோரு அவசனம் என் தாசனாகிய நீதிபரர் ஆக்குவார் என்று பெயர் பெற்ற ஐயர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்தபொழுது ஆண்டவர் அவரை திருப்பணிக்கு என்று அழைத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா வந்து ஒரு முறை கூட தன்னுடைய தாயகமான ஜெர்மனிக்கு செல்லாமல் நாற்பத்தி ஆண்டுகள் தமிழ்நாட்டிலேயே இருந்து திருப்பணி செய்து இங்கேயே தன் ஓட்டத்தை முடித்தார் இவர் ஒரு பெரிய விறுவிறையாளர் படித்தவர் அறிவு நிறைந்தவர் ஆனால் இவர் அறிவை விட கீழ்ப்படிதலே மேல் என்பதை நடைமுறையில் காட்டிய ஒரு சான்றோம் இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவையானது கூடுதலான வெளிப்பாடுதல் அல்ல ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு கீழ்ப்படுவதுதான் இன்றைய தேவை வேத ஆராய்ச்சி நூல்கள் ஆராய்ச்சி வேதங்கள் கருத்தரங்குகள் மற்றும் கணினி வசதிகள் இவையெல்லாம் நிறைய பெற்றிருக்கிற நாம் நமக்கு முந்திய அத்தனை தலைமுறைகளையும் வேத அறிவில் மிஞ்சிவிட்டோம் கன்வென்ஷன்களுக்கும் மாநாடுகளுக்கும் நாம் ஓடி அலைகிறோம் ஆனால் அதெல்லாம் அறிவு நாட்டுமே அன்றி கீழ்ப்படிதலுக்கான விருப்பம் நமது ஆதி பெற்றோரின் பாவமும் அதுதான் கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடப்பதை விட தங்கள் அறிவையே கூட்டிக் கொள்ள அறிவு மரத்தின் கனியை அவர்கள் புசித்துவிட்டனர் நாம் நமது அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் எதிரானவர் அல்ல எல்லா அறிவிற்கும் ஞானத்திற்கும் உரைவிடமே அவர்தானே ஆனால் அறிவானது கனி கொடுத்தல் என்னும் பொறுப்பையும் அத்துடன் கொண்டு வருகிறது அப்போ சில பேரில் சொன்னார் அறிவோடு தன்னடக்கத்தை கூட்டி வழங்குங்க அப்படி இல்லை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருப்போமாம் பழமே இல்லாது வெறும் இலைகள் மட்டுமே நிறைந்திருக்கிற மரங்கள் பெருவாரியாக இருப்பதே இன்றைய கிறிஸ்தவத்தின் சாபம் சோகம் நமக்கு வேதம் எவ்வளவு தெரியும் என்பதில் நாம் பெருமை அடித்துக் கொள்கிறோம் ஆனால் நாம் வேதத்திற்கு எவ்வளவு கீழ்படுகிறோம் என்று கணக்கெடுக்கும் காலம் இது இதோ திருத்தூதுவன் யாக்கோபு விடும் ஒரு சவால் உங்களில் ஞானியும் விவேகியும் ஆனவன் தனது நற்செயல்களை நன்னடத்தையினால் காட்டட்டும் தீர்க்க தர்சனங்களின் பொருளை ஆராய்வதில் இன்று ஒரு புதிய ஆர்வம் ஏற்பட்டுள்ளது அது நல்லது ஆனால் அது இயேசுவை பற்றிய சாட்சியாகிய தீர்க்க தர்சன செய்தியை பரப்புவதற்கு நம்மை உந்தி தள்ள வேண்டும் இல்லையேல் அதில் இக்காலத்தில அரசாட்சியை நீ திரும்ப இஸ்ரோவேலருக்கு தருவீர் என்று கேட்டார்கள் நல்ல கேள்வி நியாயமான கேள்வி அவர்களுக்கு கொடுத்த பதிலை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் அரசாட்சி எப்பொழுது திரும்பி தரப்போயிட வேண்டும் என்கிற அறிவு இப்பொழுது உங்களுக்கு முக்கியம் அல்ல அதன் விரிவாக்கத்திற்காக உழைப்பதே உங்கள் பொறுப்பு என்று சொல்லி மசுத்தாபி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இருசலேமிலும் யுதையாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லையெங்கும் எனக்கு சாட்சிகளாக செல்வீர்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கடந்து போனார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாய பதினோராம் அத்தியாயத்தில் உள்ள இப்படி வாசிக்கிறோம் அவர் ஞானம் உணர்வு அறிவு ஆகிய அத்தனையும் நிரம்ப பெற்ற ஆவியானவரை தன் பெற்றிருந்தார் எதற்காக அநேகரை நீதிமன்ற்கள்க்குவதற்காக மாறாக இயேசுவின் நாட்களில் இருந்த மார்க்க தலைவர்கள் தாங்களும் நுழைய மாட்டார்கள் மற்றவர்களையும் நுழைய விட மாட்டார்கள் அறிவின் திறவுகோலை தங்கள் மடியில் சொர்க்கி கொண்டார்கள் அவர்களை பார்த்துதான் இயேசு உங்களுக்கு ஐயோ என்றார் நம்மை நாம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிற அறிவையும் பருகும் அளவிற்கு நாம் அவற்றை பகருகிறோமா பெற்ற அளவிற்கு ஏற்ற அளவு கீழ்படைந்தால்தான் ஆண்டவர் நமக்கு இன்னும் கூடுதல் ஆசிர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து கொண்டே இருப்பார் எனவே தான் ஏச சொன்னார் நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்க ஏனென்றால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அதாவது சரியானபடி கேட்டு கீழ்படுகிறவன் தான் உள்ளவன் மற்றவன் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் மிகவும் திட்டமாக சொன்னார் கீழ்படிதலுக்கு நடத்தாத அறிவு வெறும் இருமாப்பைத்தான் உண்டாக்கும் நாலேஜ் நாட் லீட் ஒபீடியன்ஸ் ஓன்லி பில்லஸ் இந்த நாளின் மன்னன வசனத்தை திரும்ப நினைவுபடுத்தி ஏசு கிறிஸ்துவை நம்முடைய கவனத்திற்கு முன்னால் கொண்டு வருவோம் என் தாசனாகிய நீதிபர விதாவானவர் இயேசுவை குறித்து கொடுத்த தீர்க்கத்தில் சாட்சி என் தாசனாகிய நீதிபர தமது அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் இயேசுவை அறிய வேண்டும் தேவனை அறிய வேண்டும் அந்த அறிவின் நாட்டம் அவரை அறிவிக்கிறதிலும் தீவிரமாக காணப்பட வேண்டும் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டுவரே நீர் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை உம்முடைய அறிவை அவ்வப்பொழுது உம்முடைய திருவசனங்கள் மூலமாக உண்டைய ஆவியானவர் மூலமாக அருளி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆனால் ஆண்டுவரே எங்களுக்கு தெரிந்த அளவு எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களின் அளவுக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை ஆண்டுவரே எங்கள் இறக்கமாயிடும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய கட்டளைகள் பிரமாணங்கள் நியாயங்கள் நியமனங்கள் இவற்றில் எத்தனைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து இருக்கிறோம் எத்தனை கவனியாவது கவலை இல்லாமல் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நாங்கள் கணக்கெடுக்க எங்களுக்கு உதவி செய்தோம் கர்த்தாவே ஒவ்வொரு நாள் காலையிலும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை அந்த நாளிலே நாங்கள் கடைப்பிடிக்கிறோமா என்று சொல்லி இரவிலே படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் இந்த நாளிலே எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த கேள்வி அறிவா கீழ்ப்பிடிதலா என்பது எப்பொழுதும் எங்கள் காதுகளிலே துணித்துக்கொண்டே இருக்கும் துணித்துக்கொண்டே இருக்கட்டும் அதற்கு ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை செய்வீராக ஒப்புத்தருகிறோம் அடிபணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை